நாட்டணிய நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலை மீறும் நம்ம வந்து மாத்திரை சாப்பிடுறதுனால ஒவ்வொமை ஏற்படும் அந்த ஒவ்வொமை போகக்கூடிய எலையை மறந்து தாமரை இலையை தண்ணீர் விட்டு தீராக்கி இத பருகி வந்தோன்னா இந்த ஓவாமை நீ ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்